வணக்கம் நெய்யர்கிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் ஆஸ்திரியா மீது போரை அறிவித்தது பிரெஞ்சு புரட்சி போர்கள் ஆரம்பித்தன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் டிகன்ஸ் எழுதிய இரண்டு நகரங்களின் கதை புதினம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி ஆகியோர் ரேடியம் குளோரைடை தூய்மைப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் கொலராடோவில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தின் போது காவல்துறையினர் தாக்கியதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு திரைப்படத்துக்கு ஒலியை இணைக்கும் சவுண்ட் ஆப் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் லெப்சிக் நகர தந்தை அவர்கள் தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடால் ஹிட்லர் கடைசி தடவையாக தனது சுரங்க பதுங்கு இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபாவில் ஐக்கிய அமெரிக்காவின் பிக்ஸ் விரிகுடா தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தென்கொரிய பயணிகள் விமானம் சோவியத் ஒன்றியத்தினால் சுடப்பட்டதில் இரு பயணிகள் கொல்லப்பட்டனர் நூற்றி பேர் உயிர் தப்பினர் ஆயிரத்தி ஆண்டு இருபத்தி ஆண்டுகளாக இயங்கி வந்த ஜெர்மனியின் சிவப்பு ராணுவ அமைப்பு ரெட் ஆர்மி என்ற தீவிரவாத அமைப்பு கலைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டேனிகா பேட்ரிக் எனும் பெண்மணி ஜப்பானில் நடைபெற்ற இண்டி கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இண்டிகார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற முதலாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பதினாறு விண்கலம் சந்திரனில் இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹிட்லர் ஆஸ்திரியாவில் பிறந்த ஜெர்மன் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிட்டி பே கோந்தரராஜன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரமில் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரோ நார்வே பிரதமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்வர் இப்ராஹிம் மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நா சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்ல் பெடினாண்ட் பிரவுன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் நடவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ம கனகரத்தினம் இலங்கை அரசியல்வாதி மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை